வணக்கம் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபது நாட்டின குவியலுக்காக சென்னையிலிருந்து சமீபத்தில் காலமான சுனிகோ சுவாமி கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையவர் இரண்டு உலக அளவில் மக்கள் அதிக அளவில் கண்டு கழித்த பொழுதுபோக்கு தொடராக இருந்து சாதனை படைத்த தொடர் ராமாயணம் மூன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒன் நேஷன் ஒன் கார்டு திட்டத்தின் கீழ் தேசிய கேள்விகள் 1. அந்த அண்ணா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது 2. இரண்டு எந்த நாட்டு நிதியமைச்சர் வெளியிட்டார் 3. கோவிட் நைன்டீனை எதிர்த்து போராடுவதற்கான நிதியை திரட்டுவதற்கு அதன் ஊழியர்களின் சம்பளத்தை குறைக்க எந்த மானிலம் கட்டளை பிறப்பித்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி